ிவேற்றைக்காணையே ஜானமுதிராயிருஷ்ணா கீதாஹே நம்தர்தப்தபஸ்திரிவிதம் நரே அஃலா காங்சி சாத்விக்கம் பரிச்சான் ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் தவத்தை மூன்றாகப் பிரிக்கிறார் சாத்திக தவம் இராஜச தவம் தாமச தவம் என்று தவத்தை மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறார் எப்படி யஜ்யம் தானம் தவம் ஆகாரம் யஜ்யம் தவம் தானம் என்று भगवान முதல்ல சொன்னார் மூன்று வகையான நம்பிக்கைகள் மூன்று வகையான ஆகாரங்கள் மூன்று வகையான யஜங்கள் அல்லது வேள்விகள் மூன்று வகையான தவங்கள் பிறகு மூன்று வகையான தானங்களை பற்றியும் சொல்லப் போகிறார் இப்பொழுது உடம்பால் செய்யக்கூடிய தவத்தை பற்றியும் சொற்களால் செய்யக்கூடிய தவத்தை பற்றியும் மனதால் செய்யக்கூடிய தவத்தை பற்றியும் உபதேசம் செய்த பகவான் இப்பொழுது அத்தகைய தவங்களையும் மூன்றாக பிரிக்கிறார் சாத்திக ராஜச தாமசம் என்று இந்த ஸ்லோகத்திலே சாத்விக தவத்தை பற்றி சொல்லுகிறார் ஸ்ரத்தயா பறையா ஸ்ரத்தயா மேலான ஆழ்ந்த நம்பிக்கை ஆஸ்திக்ய புத்தி அப்படின்னு அதுக்கு பேர் அதாவது உடம்பு வேற உயிர் வேற நான் உயிராகத்தான் இருக்கிறேன் உயிருக்கு ஆதாரமாக உணர்வாக இருக்கிறேன் என்பது தத்துவ பாடம் இந்த இடத்துல நான் உயிராக இருக்கிறேன் இறைவன் இருக்கிறார் என்னுடைய செயல்களுக்கு ஏற்ற பலன்கள் எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை ஏனென்றால் இவைகளெல்லாம் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத விஷயங்கள் ஆனால் இதை சார்ந்திருந்தால் நமக்கும் சமூகத்துக்கும் பெரிய நன்மை கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தோடு தப்தம் தபா செய்யப்படுகின்ற தவமானது த்ரிவிதம் அப்படின்னு நம்ம சப்ளை பண்ணிக்கணும் நரைஹி தப்தம் தபா தத்து த்ரிவிதம் பவதி அதாவது மக்களால் செய்யப்படும் தவமானது ஆழ்ந்த நம்பிக்கையோடு செய்யக்கூடிய தவமானது பறையாஸ்ரத்தையாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சொல் மேலான ஸ்ரத்தையோடு நிச்சயமாக இந்த உடல் வாழ்க்கைக்கு முன்பும் வாழ்க்கை இருந்திருக்கிறது இனியும் வாழ்க்கை தொடரப்போகிறது நாம் நல்ல செயல்களை செய்து இப்பொழுதும் சமூகத்துக்கு நன்மையைச் செய்து இனி வரக்கூடிய பிறவிகளிலும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செய்யக்கூடிய தவம் அல்லது இங்கேயே இப்பொழுதே மெய்ப்பொருளை உணர்ந்து மீண்டும் பெறவாத தன்மையை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இத்தகைய எண்ணத்தோடு செய்யக்கூடிய தவம் அக நரைஹி மக்களால் தப்தம் தபா செய்யக்கூடிய தவமானது தத்து அது மூன்று விதம் த்ரிவிதம் பவதி ஸ்ரத்தையா பறையாங்கிறது நம்பிக்கையோடு செய்யக்கூடிய தவமானதுன்னு அடுத்த வரியில் சொல்லுகிறார் அஃபலா காங்கிவி அதாவது இந்த உலகியல் பயன்களை விரும்பாமல் இந்த அர்த்த காமம் பொருளாதார மேம்பாடு அல்லது பொருளாதார வரவு வறுமை நீங்க வேண்டும் பொருளை நிறைய அடைய வேண்டும் உறவுகள் நிறைய வேண்டும் அறவழியிலேயே இதை விரும்போதும் விட்டு விடுகிறான் அஃபலா காங்கி இந்த உலகியல் பயன்கள் இவ்வுலகம் சரி இனி மறு என்று சொல்லக்கூடிய மறுபிறப்பில் ஆயினும் சரி எனக்கு இத்தகைய நிலையற்ற பலன்கள் வேண்டாம் பொருள் உறவுகள் போன்ற பலன்கள் எனக்கு வேண்டாம் எனக்கு புண்ணியமும் அமைதியும் தூய்மையும் பேரின்பமும் வேண்டும் அதற்குரிய தெளிந்த மெய்யறிவு வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செய்யக்கூடிய தவம் யுக்தைஹி யுக்தைஹினா ஒருமுகப்பட்ட மனசோடு செய்யக்கூடிய தவம் அதே சிந்தனையோட யார் எந்த எண்ணத்தை உண்டு பண்ணி கலைச்சாலும் அதுக்கெல்லாம் மயங்காமல் ஒருமுகப்பட்ட மனசோட செய்யக்கூடிய தவம் அப்பேற்பட்ட மக்களால் அப்படின்னு அர்த்தம் முதல் எப்படி போடணும் பரையா இல்லாட்டி பரையா ஸ்ரத்தையா அஃபலா காங்கிபி யுக்தைஹி நரைஹி தப்தம் தத் த்ரிவிதம் தபா சாத்திகம் பரிச்சக்ஷத்தேன்னு எடுத்துக்கணும் இப்பேற்பட்ட மக்களால் எடுத்துக்கணும் ஆழ்ந்த நம்பிக்கையோடு உலகியல் பயன்களை அறவே விரும்பாமல் ஆழ்ந்த ஒருமுகப்பாட்டோடு கடைபிடிக்கின்ற மக்களால் செய்யப்படும் தவமானது இந்த மூன்று வகையான தவங்களுள் இது சாத்திக தவம் என்று பரிசக்ஷத்தே பெரியோர்கள் வாழ்க்கையை அறவழியிலே வாழ்ந்தவர்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தெளிந்த அறிவோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் உபதேசித்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் ஆழ்ந்த நம்பிக்கையோடு உலகியல் பயன்களை விரும்பாமல் ஒருமுகப்பாட்டோடு குறிக்கோளை மறவாமல் மக்களால் செய்யப்படும் தவமானது சாத்திகம் என்று பெரியோர்களால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அந்த மூன்று யஜ்யங்களுள் இத்தகைய யஜம் சாத்விகம் என்று பொருள் தத்து திருவிதம் தத்து தபா திருவிதம் முதல்ல போட்டுக்கணும் அந்த தவமானது மூன்று வகைப்படும் எந்த தவமானது உடம்பாலும் சொற்களாலும் மனதாலும் செய்யக்கூடிய அந்த தவமானது மூன்று வகைப்படும் அவற்றினுள் ஆழ்ந்த நம்பிக்கையோடு உலகியல் விரும்பாமல் ஒருமுகப்பட்ட மனதுடைய மக்களால் செய்யப்படுகின்ற தவமானது சாத்விகம் என்று மனதிற்கு தூய்மையையும் அமைதியையும் பேரின்பத்தையும் வழங்கும் உலக மக்களுக்கும் அதனால் நன்மை ஏற்படும் என்று பெரியோர்கள் உபதேசித்திருக்கிறார்கள் என்று நாம் பகுத்தறிந்து புரிந்து கொள்வோம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் தபஸ்திரிவிதம் நரைஹி அபலா காங்கிபெருக்தைஹி சாத்ரிகம் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம் காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு